ஐ ஆம் ஸ்டடிங் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஐ ஹவ் ஒன் டவுட் அவர் ப்ராபர்ஸ் சொல்லாதி கேமல் ஃபார் மகர் மகர் பட் நவ் வேடேஸ் ஜென்ஸ் ஆர் நாட் கிவிங் are மகர் ப்ராப்பர்லி இஃப் தே கிவ் தே ஆர் கிவிங் ஒன்லி டூ ஃபிஃப்டி ஒன் நாட் ஒன் இஃப் இஸ் கரெக்ட் அது கேட்குறது பாருங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பிள்ள அது இப்போவே கவலை வந்துருச்சு அது இதை பல தடவை சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பைத்தியக்காரத்தானோம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஐநூற்றி ஒன்று முந்நூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்று முந்நூற்றி ஒன்றுக்கு ஒரு நாய்கிட்ட கூட வாங்க முடியாதுங்க நம்ம பொம்பளைக்கு மக மகருங்கிறது என்ன தெரியுமா ஒரு பெண்ணுக்கு நம்ம கொடுக்குற ஷூரிட்டி அமௌண்ட்டு அதாவது அந்த பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு அர்ப்பணிக்குது அதாவது வாழ்ந்த சூழ்நிலையை அவங்க அம்மா அத்தா அண்ணன் தம்பி அவங்க வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புது ஆள்கிட்ட வருது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இவன் விட்டுட்டு என்ன கேரண்டி அதுக்கு சரியத்தில் கொடுத்த ஷூரிட்டி அமௌண்ட்டு ஒரு ஷூரிட்டி அமௌண்ட் கொடுத்துருவேன் அந்த பொண்ணுக்கு அதுதான் மகருங்கிறது இன்றைக்கி மகருங்கிறது என்ன ஆகி போச்சு அப்படின்னு பள்ளிவாசல் சபையில் உட்காந்து எழுதுவாங்க பொண்ணு பேர் பொண்ணுடைய அத்தா பேர் மாப்பி பே பேர் அட்ரஸ் எல்லாம் எழுதிட்டு வரோம் அச்சுருத்து எழுதும்போது அந்த புக்கில் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மகர்னு இருக்கும் ஒரு காலம் அதை ஃபில்லப் பண்ணுமேங்கிறதுக்காக மகர் எவ்வளோங்க இல்லை அந்த காலம் இல்லாட்டா அதை பற்றி பேச்சு வராதுங்க அங்கே ஒரு காலம் இருக்கும் கோடு இருக்கும் மகர்னு ஒரு கோடு அந்த ஃபில்லப் பண்ணுமேங்கிறதுக்காக எவ்வளோங்க எவ்வளோ மகருங்க அப்படின்டா மகரா மகர் எவ்வளோ மகர் எவ்வளோ மகர் எவ்வளோ ஆண்டா சம்மந்தமே இல்லாத மூளையில் உட்காந்துருது ஐநூற்றி ஒன்று எழுதுங்க அதுப்பா பிரியாணி தீங்க வந்தால் கேஸு கல்யாணம் வீட்டில் கல்யாணம் என்பது ஒரு பெண்ணு தீர்மானிக்கணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர் கொடுக்கணும் மாப்பிள்ளை கொடுக்கணும் அந்த பெண்ணு மாப்பிள்ளையை முடிவு எடுக்க வேண்டியது சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் உட்காந்துட்டு ஐநூற்றி ஒன்று எழுதுங்கப்பா இத்தன பணம் ஊர் இதெல்லாம் அந்த பெண்களுக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம் அதெல்லாம் பாதுகாக்கணும்